स्थिरै ம் பேயா மேவிரம் பசியே மாஷ்ராங்கை வாநூபி யசேம்தேவ் அங்கதா ஸ்வந்திரோ வுதிர்பூஷா விவே அரிஷ்டேமி ி கலையில் பார்த்தோம் சிறு வயதிலிருந்தே நாம் ஏதாவது ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் நமக்கு ஒரே லட்சியந்தான் லட்சியம் பலவாறாக தோன்றினாலும் கூட நமக்கு வாஸ்தவமாக ஒரே லட்சியந்தான் நமக்கு விளையாட்டு பொருள்களாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி லட்சியங்கள் பலவிதமாக நமக்கு தோன்றினாலும் நமக்கு உண்மையிலேயே லட்சியம் வந்து ஆனந்த பிராப்தி தான் நமக்கு லட்சியம் இந்த ஆனந்தத்தை நம்மளால் எவ்வளவு பொருள்களை அடைஞ்சாலும் அடைய முடிகிறது ஒரு உண்மை நமக்கு ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அப்புறம் சூழ்நிலையை மாற்றி பார்க்குறோம் ஆழ மாத்திரம் சூழ்நிலையை மாத்திரம் பொருளை மாத்திரம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்க்குறோம் அப்போவும் நமக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதில்லைங்கிறது எல்லோருடைய அனுபவ சித்தம் வேதமும் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு அனித்திய ஆனந்தத்தை நாம் விரும்புகிறோமோ அந்த அனித்யானந்தத்தையே அடையிறதுக்கு வேதமும் வழி சொல்லுகிறது ஓரளவுக்கு அதில் ஒரு ஒரு நிம்மதியை கொடுக்குற மாதிரி சொல்லுகிறது வேதபூர்வம் இயற்கையாகவே நமக்கு இருக்கிற விஷயானந்தத்தை ஏற்றுக்கொண்டு விஷயானந்தத்திற்கு உபாயமாக நிறைய அதிருஷ்ட கர்ம சாதனங்களை வேதபூர்வம் உபதேசம் பண்ணுகிறது நாம் நிறைய திருஷ்ட கர்ம சாதனங்களின் மூலம் ஆனந்தம் அனுபவிக்க விரும்புகிறோம் ஆனால் திருஷ்ட கர்ம சாதனங்களால் மட்டும் ஆனந்தத்தை பெற முடியாது நான் உனக்கு அதிருஷ்ட கர்ம சாதனங்களையும் சொல்லி கொடுக்குறேன் என்று வேத பூர்வம் அதிர்ஷ்ட கர்ம சாதனங்களையும் உபதேசம் பண்ணுறது நம்ம இதை புரிஞ்சுக்கணும் நாம் லௌகிகமாக பண்ணுற பிரயத்தனங்கள்னால் திருஷ்ட கர்ம சாதனம் எதுக்கு ஆனந்தத்துக்காக வேதம் என்ன பண்ணுறது அதிர்ஷ்ட கர்மங்களை ஆனந்தத்துக்கு சாதனமாக சொல்லிக் கொடுக்கிறது திருஷ்ட கர்மங்களை சாதனமாக யார் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் எல்லோருமே உலகத்தில் திருஷ்ட கர்மங்களை விஷய ஆனந்தத்திற்கு சாதனமாக வைத்து வேதங்களோ எனில் அதிருஷ்ட கர்மங்களை விஷயானந்தத்திற்கு சாதனமாக உபதேசம் பண்ணுகிறது இது காலையில் வகுப்பில் சொல்லலை இப்போ சொல்கிறேன் அதிர்ஷ்ட கர்மங்களை எல்லாம் விஷயானந்தத்திற்கு சாதனமாக வேத பூர்வம் உபதேசிக்கிறது அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை பயன்படுத்தி அந்த சக்தியை பயன்படுத்துவதற்கான கர்மங்களை செய்து அந்த கர்மங்களின் மூலம் நாம் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு வேதம் உதவி புரிகிறது ஆக விஷயானந்தத்துக்கு ரெண்டு சாதனம் வைதிகனுக்கு திருஷ்டகர்ம சாதனம் அதிருஷ்ட கர்ம சாதனம் அவைதிகனுக்கு கேவல திருஷ்டகர்ம சாதனம் அவைதிகன்னா யாரு வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த அதிர்ஷ்ட கர்ம சாதனங்களுக்கு ஒரு விசேஷ குணம் என்னவென்றால் விஷயானந்தத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விஷயானந்தத்தில் இருக்கிற குணதோஷங்களை பற்றிய விவேகத்தையும் கொடுக்கிற சக்தி இந்த அதிர்ஷ்ட கர்ம சாதனங்களுக்கு இருக்கிறது திருஷ்ட கர்ம சாதனங்களுக்கு விஷயானந்தத்தில் இருக்கிற குணதோஷங்களை கொடுக்கிற சக்தி இல்லை நம்ம அனுபவத்தில் இப்படி பார்க்கலை எனது திருஷ்டகர்ம இந்த வார்த்தை புரிகிறது இல்லையா திருஷ்டகர்ம சாதனம் அதிருஷ்ட கர்ம திருஷ்டகர்ம சாதனம்னா என்ன வேலை பண்ணி சம்பாதிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து கோயிலுக்கும் போகிறதில்லை கடவுளையும் கும்பிட்றதில்ல ஒன்றும் பண்ணுறது இல்லை டிவியை பார்த்து சந்தோஷமாக இருக்கான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கான் குழந்தைய பெற்றனு சந்தோஷமாக இருக்கான் ஊரை சுற்றி பார்த்துன்னு சந்தோஷமாக இருக்கான் பிரார்த்தனை பண்ணுறதில்ல ஜெபம் பண்ணுறதில்லை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுறதில்லை பெரியவங்க சொன்னால் கடமைகள் எல்லாம் குழந்த பிறந்தா செய்கிறதோ செத்துப்போனா செய்கிறதோ ஒன்றும் செய்கிறது இல்லை இயற்கை எய்தினார் செத்தார்னு அர்த்தம் அதுக்கு என்னென்னா கொண்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதையோ பண்ணிவிட்டு அதுக்கும் ஒன்றும் சடங்கு பால் தெளிக்கிறது அதெல்லாம் என்னெல்லாமல் வச்சுருக்கோம் உறவுகளுக்கு கோடி கொடுக்கறது அந்த கெடுக்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது கம்யூனிஸ்ட் தீட்சிதர் பேரன் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கான் வந்து தாத்தா வந்து சோமயாகம் பண்ணியிருப்பார் பேரை என்ன பண்ணுவான்னா ஒரு சின்ன கர்மா கூட பண்ண மாட்டான் உள்ளா இருக்காங்க அவங்க உறவுக்காரங்கள்லாம் ஏதோ பண்ணிட்டு இருப்பான் இவன் செத்து போனால் அவன் தீட்டு காப்பான் அவன் வீட்டில் அவனுக்கு காக்க மாட்டான் எல்லாம் பெக்யூலியர் கேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அதிர்ஷ்ட கர்ம சாதனங்கள் இந்த அதிருஷ்ட கர்ம சாதனங்களால் இவனுக்கு விவேகம் உண்டாகிறது விவேகம் திருடமாகறதுக்காக சா வேத பூர்வமே என்ன சொல்லுகிறது வேதாந்தத்துக்கு போகணும்னா வேதாந்த எந்த ஆனந்தத்தை சொல்லின்னு இருக்கு ஆத்மானந்தத்தை பற்றியும் ஆத்மானந்தத்துக்கான ஞான சாதனத்தை பற்றியும் அங்கே கர்ம சாதனம் இல்லை அங்கே அதிர்ஷ்ட கர்ம சாதனமெல்லாம் ஆத்மானந்தத்துக்கு கிடையாது ஆத்மானந்தத்துக்காக அதிருஷ்ட கர்ம சாதனங்கள் இல்லை ஆத்மானந்தத்துக்கான திருஷ்ட கர்ம சாதனமும் கிடையாது அதிர்ஷ்ட கர்மசாதனமும் கிடையாது ஆத்மானந்தத்துக்கு என்னது ஞான சாதனம் திருஷ்ட விஷய விசார ஜான சாதனம் அதிருஷ்ட விஷயம் கூட இல்லை திருஷ்ட விஷய விசார ஞான சாதனம்தான் ஆத்மானந்தத்துக்கு ஹேது ஆத்மா வந்து அ அ அதிருஷ்டமாக திருஷ்டமான ஆத்மா அதிவா பரூ ஆயிரவது வித்தியா என்று ஆத்மோதன் சொல்லுங்கள் ஆத்மா தூ சாப் ஆத்மா எப்பொழுதும் நாண் என்பது எப்பொழுதும் இருக்கிறது நான் என்பது திருஷ்டமா அதிருஷ்டமா நாபது திருஷ்டம் ஆனால் என்னவா இருக்கேங்கிறது தான் அதிருஷ்டவத் பாதி இல்லையா நான் தேகமாக இருக்கேனா நான் மனசாக இருக்கேனா நான் பிராணனாக இருக்கேனா நான் இந்திரியங்களாக இருக்கேனா நான் புத்தியாக இருக்கேனா இல்லை நான் ஜீவனாக இருக்கேனா இல்லை நான் பிரம்மனாக இருக்கேனாங்கிறது தான் இங்கே பிரச்சனையே தவிர நான் என்பது அதிர்ஷ்டம் அல்ல நான் என்பது திருஷ்டம் நான் பிரம்மன் என்பது மட்டுமே அதிர்ஷ்டம் போல இருக்கிறது ஆனால் பரவாயில்லை அதிர்ஷ்டம்னு சொன்னதுனால தப்பு இல்லை ஆஹா நான் என்பது இதை இன்னொரு பாஷையில் சொன்னால் நான் என்பது பிரத்யம் அபரோக்ஷம் ஆனால் நான் பிரம்மம் என்பது பரோட்சம் மாதிரி இருக்கு ஆனால் விசாரம் பண்ணினா அகம் பிரம்மா அஸ்மிங்கிறதும் அபரோக்ஷந்தான் அகங்கிறது அபரோக்ஷம் அகம் பிரம்மைங்கிறது பரோக்ஷம் மாதிரி இருக்குது ஆனால் அப்புறம் புரிகிறது அகம் அபரோட்சமாக இருக்கிறதுனால அந்த பிரம்மத்வ பரோட்ச பிரமத்துவ நிவர்த்தி பண்ணுறோம் பரோட்சமாக இருக்கிறது என்கின்ற ஒரு மயக்கத்தை நீக்குகிறோம் வேதாந்தத்தை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் திரும்பவும் இந்த விஷயானந்தத்தை பற்றி சொல்கிறேன் வேதபூர்வம் என்ன பண்ணுகிறது விஷயானந்தத்துக்கு அதிருஷ்ட கர்ம சாதனத்தை உபதேசம் பண்ணுகிறது அது என்ன அதனால என்ன ஆகுறது குணதோஷங்கள் காலப்போக்கில் புரிய ஆரம்பிக்கிறது விஷயானந்தத்தில் இருக்கக்கூடிய குணதோஷங்கள் காலப்போக்கில் புரிகிறது காலப்போக்கில் புரிகிறதுனால என்ன பண்ணுறோம்னா அது மாத்திரமில்லை வேதமே இன்னொன்று சொல்கிறது ஆத்மானந்தம் இருக்கு உனக்கு ஆனந்தம் உங்ககிட்டேயே இருக்குது நீ ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு சாதனம் நீயே தான் யோந்த சுகோந்தராம ததாந்தர்ஜோதிரேவய உபனிஷத் கீதையில் பார்க்குறோம் ஆத்மரத்திரேவ சாத் ஆத்ம திருப்தா ஆத்மன்னேவ சந்துஷ்டானே ஆனந்தத்துக்கு ஹேத்து நான் என்ன பண்ணுறேன் பணமே ஆனந்தத்துக்கு ஹேத்துன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸ்வாவமாக பிரகிருத்தி அப்படி தான் இருக்குது பணமே ஆனந்தத்துக்கு ஹேத்து சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் ஆனந்தத்துக்கு ஹேத்து சூழ்நிலைகள் ஆனந்தத்துக்கு ஹேத்து அப்படின்னு நான் வந்து பிரகிருத்தினால இயல்பாக அப்படி நினச்சி கொண்டிருக்கேன் ஆனால் வேதத்தோட அனுகிரகத்தினால மகான்களுடைய சத்சங்கத்தினால எனக்கு புரிகிறது நான் தான் ஆனந்தத்துக்கு ஹேத்துவே தவிர எதுவுமே ஆனந்தத்துக்கு ஹேத்து இல்லைங்கிறது புரிய விஷயானந்தம் வேண்டான்னு உடனே விடுறதுக்கு வேதம் ஒத்துக்க மாட்டேங்க விஷயானந்தத்தை விரும்பி இத்தனை நாளா நீ அதிர்ஷ்ட கர்ம சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணினாய் போடணும் விஷயானந்தத்தை விரும்பி நீ திருஷ்ட கர்ம சாதனங்களையும் அதிர்ஷ்ட கர்ம சாதனங்களையும் பண்ணினான் வீட்டில் உட்காந்து பூஜையும் பண்ணேன் கடையில் போய் வியாபாரமும் பண்ணேன் ரெண்டையும் பண்ணி வியாபாரம் சரியாக நடக்கணும்னு வீட்டில் பூஜை கோயிலில் பூஜை அப்புறம் கடையில் போய் உட்காந்து வியாபாரம் பண்ணுறது திருஷ்ட கர்ம சாதனம் கோயிலில் பூஜை பண்ணி வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறது அதிர்ஷ்ட கர்ம சாதனம் வியாபாரமோ உத்தியோகமோ எக்கேடு என்ன என்னுடைய ஸ்வரூபம் எனக்கு புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வந்து காரியம் பண்ண ஆரம்பிக்கிற போது அதுக்கு பேர் என்ன அந்த அதிருஷ்ட கர்ம சாதனத்துக்கு ஒரு பேர் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் அல்லது பழக்கத்தில் சொல்கிற கர்மயோகம் இன்னும் நான் எனக்கு அந்த வார்த்தை இந்த கர்மயோகம்னு சொன்னாலே விஷயானந்தத்துக்காக அதிருஷ்ட கர்ம சாதனத்தையும் திருஷ்ட கர்ம சாதனத்தை பயன்படுத்துகிறதே நாங்கள் கர்மயோகம்னு சொல்லிட்டுருக்கோம் அதுதான் கர்மயோகத்தை நம்ம சொல்கிற விதம் வித்தியாசம் ஒழுக்கமாக உலக இன்பத்தை அனுபவித்தாலே கர்மயோகம் தான் எல்லாரும் அனுபவிக்கணும் அங்கே வந்து இப்போ வந்து அங்கே ஐம்பது மைசூர்பாகு துண்டு இருக்குதுன்னா இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஒழுங்காக பகிர்ந்துண்டா மைசூர்பாக சாப்பிட்ட ஆனந்தமும் இருக்குது ஒழுக்கமாக சாப்பிட்டது அதுவே கர்மயோகம் தான் அவன் எப்போ வரானோ வந்து சாப்பிட்டுக்கணும் இல்லைனா ஓடுறான் போய்க்கணும் அப்படின்னு சொல்லி நாமளே சாப்பிட்டா அதுக்கு என்ன சொல்கிறது அது அதர்மயோகம் அதர்மயோகம் அகர்மயோகம் போட்டு காய்க்கு அதர்மயோகம் கர்மயோகம் சொன்னாலும் தர்மயோகன்னு சொன்னாலும் தப்பே இல்லை தர்ம யோகா கர்ம உங்களுக்கு நான் இந்த வித்தியாசத்தை பிரித்து சொல்கிறது தெரியும் எப்பவுமே ஆக நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதிச்சா தான் பொறுமையாக உக்காந்து உபனிஷத் கிளாஸ் சுவாமிகள் அறுத்தா கூட கேட்க முடியும் கொஞ்ச நாட் ஆஃப் சப்ஜெக்ட் போய் அங்கங்கே பேசினா கூட பொறுமையாக கேட்கறதுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு சொன்னால் இந்த சாதனை சதுஷ்டய சம்பத்தி என்னைத்தானும் நல்லவை கேட்க அவர் என்னதான் கந்த பக்கம் இந்த பக்கம் பேசினாலும் நமக்கு என்ன வேணும் சார கிரகி நானும் சார வக்தாவாக இருக்கணும் அது வேற விஷயம் சார கிரகினா என்ன அர்த்தம் சக்கையை விட்டுட்டு சாரத்தை எடுத்துக்கணும் நான் ரொம்ப நேரம் பேசுகிறது நீங்கள் இந்த சொர்க்க லோகத்தை பற்றி ஒன்று சொன்னேடே அது எப்படி இருக்கும் திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் சொர்க்கலோகத்தை பற்றி பேசுகிறது எனக்கு தாத்யமே இல்லைப்பா நான் அதை க்ரிட்டிசைஸ் பண்ணின்னு இருக்கேன் இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் அதெல்லாம் விட்டாச்சு நம்ம அப்போ நமக்கு இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ எல்லோரும் நம்ம உங்களை எல்லோரும் நான் என்ன ஒத்துன்னு இருக்கேன் இங்கே வகுப்புக்காகவாவது இவங்கள்லாம் விஷயானந்தத்தை தியாகம் பண்ணிவிட்டாங்க இவங்களெல்லாம் அதிருஷ்ட கர்மத்தை பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ நான் இப்படி வச்சுருந்தேன் இப்போ கிளாஸ் எடுக்க முடியும் அதிஷ்ட கர்ம சாதனங்களையும் அதிருஷ்ட கர்ம சாதனங்களையும் உபயோகப்படுத்தி இவர்களுக்கு விவேக வைராக்கியமெல்லாம் வந்திருக்கு நல்ல சாதனத்தை திருஷ்டையை சம்பத்தி இருக்குது நாம் புரியும் தூங்காமல் கிளாஸில் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நானும் வகுப்பை தொடங்குகிறேன் இப்போ என்னதுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஆத்மானந்தத்துக்கு இப்போ வந்துவிட்டோம் வச்சுப்போம் விஷயானந்தத்தை விட்டுவிட்டோம் விஷயானந்தம் என்னாச்சு விஷயானந்தத்துக்காக ஏங்கினோம் ஒரு காலத்தில் திருஷ்டகர்ம சாதனங்களை பண்ணி பார்த்தோம் வேதம் வந்து நான் உனக்கு அதிர்ஷ்ட கர்ம சாதனம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால் அதிர்ஷ்ட கர்ம சாதனங்களையும் உபயோகப்படு பண்ணோமோ இல்லையோ பண்ணினோம் ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ணியிருப்போம்னா வச்சுப்போங்கவேன் இப்போ ஒன்றும் பெரிசா பண்ண மாதிரி தெரியலேன்னு உங்களுக்கு தோணும் இல்லாட்டி ஏதோ ஜென்மாந்திரங்களில் பண்ணியிருக்கோம் அதில் அதிர்ஷ்ட கர்ம சாதனமும் பண்ணி இந்த உலக வாழ்க்கை விஷயங்கள் எல்லாம் அனித் விஷயானந்தமெல்லாம் பரதந்திரம் அத்தியம் சவிகாரம் அப்படின்னு புரிஞ்சு அதிலிருந்து விடுபட்டாச்சு சாதன சதுஷ்டையை சம்பத்தி பண்ணி விவேக வைராக்கியங்கள் எல்லாம் சாதன சதுஷ்டைய சம்பன ஆயாச்சு அப்ப நான் என்ன பண்றேன்னா வேதத்தினுடைய இன்னொரு உபதேசம் இருக்கே வேதாந்த உபதேசம் ஞானோபதேசம் விசார விஷயம் கர்மத்தை எல்லாம் விட்டுட்டு சந்யாசம் பண்ணி வேதாந்தத்துக்குள்ளே நுழையிறேன் வேதாந்தத்தில் என்ன விஷயம் இருக்குது என்னுடைய ஆனந்தத்தை நான் பெறத்துக்கு வழி எதில் இருக்குது வேதாந்தத்தில் தான் இருக்குது என்னுடைய ஆனந்தத்தை பெறத்துக்கான உபாயம் எதில் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு வெளியில் இருக்கிற விஷயத்தில் இருக்கிற ஆனந்தத்தை பெறத்துக்கான உபாயம் எதில் சொல்லப்பட்டிருக்கு வேத பூர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தில் என்னிடத்தில் இருக்கிற ஆனந்தத்தை நாம் பெறத்துக்கான வழியை எனக்கு அது சொல்லி கொடுக்குறது அப்போ வேதாந்தம்னா வேதத்தின் பிற்பகுதி வேதத்தின் முற்பகுதி என்னது வேத பூர்வம் வேதத்தின் பிற்பகுதி வேதாந்தம் இது இங்கிலீஷில் சொன்னால் பொசிஷனல் நேம்ங்கிறாங்க பொசிஷனல் நேம் அதனுடைய இருப்பு அதனுடைய தன்மை அதை அப்படி சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு பேர் ஞான காண்டம் இன்னொரு பேர் பிரம்ம வித்யா இன்னொரு பேர் ஆத்மவித்யா உபனிஷத் பாஷையில் பேசினா பராவித்யா முண்டகோபனிஷத் பாஷையில் பேசினா பராவித்யா அக்ஷர வித்யா பிரம்ம வித்யா ஆத்மவித்யா இதுக்கு இன்னொரு பேர் பிரம்மசாஸ்திரம்னே பேர் வேதபூர்வத்துக்கு தர்ம சாஸ்திரம் வேதாந்தத்துக்கு பிரம்மசாஸ்திரம் அப்படின்னே பேர் வேதத்தை ரெண்டாக பிரிச்சுன்னு விட்டோம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த வேதம் வேதம்னு சொல்கிறீங்களே சுவாமி இந்த வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுனே நான் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாது வாத்தங்களில் தண்ணி வேற குறைஞ்சி போச்சு வேதம் என்பது வேதத்துக்கு ஒரு பேர் ஸ்ருதி ஸ்ருத்தின்னா என்ன அர்த்தம் ரிஷிகள்லாம் ரொம்ப தபஸ் பண்ணி இங்கே ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களையெல்லாம் கிரகித்திருக்கிறார்கள் வேதத்துக்கு நிறைய மகிமை இருக்குது வேதம்னாலே ஞானம்னு பேர் ஞானம்னா என்ன ஆனந்த சாதன உபாய ஞான போதக வாக்கியானி வேதாகா எல்லாம் சொல்லலாம் ஆனந்தத்தை நான் அடைவதற்கான வழிமுறைகளை பற்றிய அறிவை தருகின்ற நூல் அப்படி சொல்லலாம் நான் இன்பமாக துன்பமில்லாத இன்பத்தை அடைவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொடுக்கும் அறிவு நூல் அப்படி சொல்லுவோம் விதந்தி சதுர புருஷார்த்தான அனேன இதி வேதகா வாழ்க்கையின் குறிக்கோள்களை இதன் மூலம் தெரிந்து கொள்வதால் இதற்கு வேதம் என்று பெயர் தெரிவிக்கும் கருவி அறிவிக்கும் சாதனம் அதனால தான் அதுக்கு பேர் வேதம்னு பேர் வேதம்னா வந்து இது மரத்தை இது வந்து நாவல் பழமரம் அப்படின்னு சொல்கிறது வேதத்தோட வேலை இல்லை இந்த மரம் நல்லா வளரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அது வந்து உரம் போடணும் அதுதான் திருஷ்ட சாதனம் இனி வந்து தினோ இந்த சொல்லு தட்சிணாமூர்த்தி கிட்ட அஸ்வோவடவந்தரு மாரார்கப்பதம ஜம்பூனிம்பூத்த சர விரச்சே க்ஷீரிணா சர்வே ஃபலசயுத பிரதின விஜனம் ராஜத்தை ரமியம் சைத்திரந்த குவ மங்கலம் இது தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொல்கிறோம் ஆசிரமத்தில் இருக்கிற மரங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற மரம் மாத்திரமா சொல்கிறோம் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் நல்ல பலனை கொடுத்து கொண்டு க்ஷேமமாக மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா நதிகளும் எல்லா மரங்களும் எல்லா ரிஷிகளும் எல்லா அரசர்களும் எல்லா சதிகளும் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லா தேவர்களும் இப்போ வேதங்கிறது என்னது இதை வந்து வரணுங்கிறதுக்கான பிரார்த்தனையை சொல்லி கொடுக்குறது மரம் எப்படி இருக்கணும் விரக்ஷங்கள் எல்லாம் விரக்ஷத்தோட மகிமை என்ன விரட்சங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு க்ஷேமத்தை நமக்கு நன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லி அது நல்லா இருக்கணுங்கிறதுக்கான பிரார்த்தனையை தான் அது சொல்லிக் கொடுக்கும் அது பிரார்த்தனை வந்து என்னது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியிலிருந்து பெறக்கூடிய ஒரு அதுக்கான ஒரு பிரயத்தனம் தானே இப்போ வேதம் தான் எதுக்கு சொன்னேன் இது இடையில் போனேன் ரொம்ப நேரம் கழிச்சு வேதம்னா என்னன்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது வேதம்ங்கிறது ரிஷிகளுடைய வாக்கியங்கள் ஆப்தோக்திகி ரிஷிகள் பொய் சொல்லவில்லை ரிஷிகள் தாங்கள் தவத்தால் கண்டுணர்ந்த உண்மைகளை பரம்பரை பரம்பரையாக சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் எழுதப்படவில்லை குரு சிஷியனுக்கு சொல்லி சிஷ்யன் சிஷியனுக்கு சொல்ல அங்கே போய் பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்கான் ராத்திரி காலம்புரம் நாலரை மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி பத்து மணி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான் வந்துரு எப்படி அதை மனப்பாடம் பண்ணி ஆகணும் ஹிரதயத்திலேயே வச்சு காப்பாற்றணும் அதனால தான் எத்தனை லைப்ரரி அழிச்சும் அழிக்க முடியல நான் ஒரு படித்தேன் ஒரு இஸ்லாமிய அரசன் ஒரு பெரிய நூலகத்தை எரிச்சானான் ஓலேசுபடிகளோடு இருக்கிற நூலகத்தை எரிச்சானோ அதை எரித்ததை அந்த அதை வந்து அந்த எரித்ததை எப்படி தினமும் வெந்நீர் போட்டு குளிச்சே ஆறு மாதம் அழித்தாங்களோ அப்படி சரித்திரம் சொல்லுகிறேன் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் போட்டு நம்முடைய வைதிக சம்பிரதாய மதங்களை பற்றி சொல்லக்கூடிய ஓலைச்சுவடி ஏராளமான ஓலைச்சுவடி மத்திய பிரதேஷ் பக்கத்தில் எதோ ஒரு நாள் இது ஊரில் அதை வந்து அந்த அரசன் என்ன அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெந்நீர் போட்டு குளிச்சிருக்காது அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க போய்ட்டு போட்டு அப்படி இருந்தும் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு வச்சு காப்பாற்று இப்பெல்லாம் நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது அந்த காலத்துல எல்லாம் வந்து பெரிய பெரிய பாஷ்யங்கள் எல்லாம் இப்பவும் இருக்காங்க சில பேர்லாம் நான் பார்க்குறேன் அப்படியே வேத பாடமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாம் கண்டஸ்தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரியவர் இருந்தார் இப்போ பயந்து கம்பராமாயணம் அப்படியே ஒப்பிப்பார் ஒரு பாட்டில் ஒரு தப்பு வராது தப்பு வராமல் சொல்கிறதுக்கு சக்தி இருந்திருக்கு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை எந்த நூல் எடுத்தாலும் இப்படி பரம்பரை பரம்பரையாக காப்பாற்றப்பட்ட அறிவு நூல் இந்த வேதங்கள் அதுதான் நமக்கு இந்த வழிகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறது இப்போ நம்ம வேதாந்தம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம் ஞானகாண்டம் பிரம்மசாஸ்திரம் ஆத்ம வித்யா பராவித்யா அக்ஷர வித்யா எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு இன்னொரு விசேஷமான பேர் உபநிஷத் வந்துவிட்டேன் இப்போ இதுக்கு இன்னொரு விசேஷமான பேர் என்ன உபநிஷத்துன்னு பேர் உபநிஷத்துங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லி இருக்கிறார்கள் முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டால் உபான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் குரோஹோ சமீபம் குருவின் அருகில் அப்படின்னு அர்த்தம் உபா என்றால் அருகில்னு அர்த்தம் அதற்கு விளக்கம் என்ன குருவின் அருகில் எந்த குருவின் அருகில் டான்ஸ் குருவின் அருகில் இல்லை நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் குரு தான் இன்ஜினியர் கற்றுக் கொடுத்தா கம்ப்யூட்டர் குருன்னு சொல்லிவிடுவோம் நம்ம சம்பிரதாயம் அப்படி கம்ப்யூட்டர் குரு அந்த குரு சமையல் குரு எல்லாத்துக்கும் குரு சொல்லுவோம் ஆனால் இங்கே குரு யாருன்னா பிரம்மசாஸ்திர ஆச்சாரியன் பிரம்மசாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறவன் வேதாந்த சாஸ்திர ஆச்சாரிய சமீபே வேதாந்த சாஸ்திர உபதேஷ்ட்ரு சமீபே உபதேஷ்டா உபதேஷ்ட்ரு சமீபே வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குற ஆசிரியர் பக்கத்தில் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்களே அதுதான் உப்ப என்ன அருகில் அர்த்தம் அப்புறம் அருகில் அருகில் போய் என்ன பண்றது எப்படி இருக்கு உங்கள் ஹெல்த்து என்ன பண்ண உங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குருக்கிட்ட போய் கேட்கறது உப்ப குருவுக்கு பக்கத்தில் போய் என்னன்னா அதீஹி பகவோ பிரம்மே தி அதீ பகவஹா ஹே பகவானே எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆத்மா கிட்டிருந்தே ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லுகிறார்கள் நான் எப்போ பார்த்தாலும் புலன் இன்பத்தையே நாடின் இருந்தேன் பொருளால இன்பம் நினைச்சேன் மனிதர்களால இன்பம் நினைச்சேன் அதுல இன்பம் இல்லைன்னு இப்போ புரிஞ்சு போச்சு இந்த ஆத்மாவிலிருந்து இன்பம் வருமாமே அந்த இன்பத்தை அவங்க சொல்லித்தர முடியுமா நீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறது அதுக்கு ஒரு முறை இருக்கு வேதாந்தத்தில் ஒரு கிரமம் இருக்கு ஆகையினால அவர்கிட்ட போய் ஞானத்தை கேட்கணும் என்ன ஜானத்தை கேட்கணும் ஆத்மாவை பத்தின ஞானத்தை கேட்கணும் ஆத்மாவை பத்தின ஞானத்தை அவரிடத்துல கேட்கணும் தரத்தி சோகமாத்மவித்து சனத்குமார்ட்ட கேட்கிறார் நாரத மகரிஷி ஆத்மாவை தெரிந்து கொள்பவன் சோகத்தை கடக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சோகம் பகவோமி பகவானே நான் துக்கப்படுகிறேன் எனக்கு ஆத்மாவை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு நாரத மகர்ஷி கேட்கிறார் ஆகவே ஆத்மாவை பத்தின ஞானத்தை பிரார்த்தனை பண்ணணும் அப்புறம் அவர் சொல்லி கொடுக்கறத பொறுமையா கேட்கணும் நல்லா பொறுமையாக கேட்கணும் நாம ஸ்தித பிரஜனாகிற வரைக்கும் விடாம ஸ்ரவண மனநத்த பண்ணிண்டே இருக்கணும் அதுக்கு பேர் என்னன்னா நீன என்ன அர்த்தம் தெளிவாக சந்தேகம் எல்லாம் போற நிதித்தியாசம் நாம தனியாக பண்ணணும் இருந்தாலும் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறதே ஒரு வகையான நிதித்தியாசனம் தான் அதில் நிச்சய ஞானம்னு பேர் உப்பாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அருகில் அருகில்னா யாருக்கு அருகில் குருநாதருக்கு அருகில் அவரிடத்துல போய் என்ன பண்ணுறது அதெல்லாம் அதில் அவரிடத்துல போய் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அவரை போய் நமஸ்காரம் பண்ணி சேவை பண்ணி அவர்கிட்ட வந்து கோணாமபந்த கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாச கதம் விமோக்ஷா நிறைய கேள்வி கேட்குற முறைகள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எப்படி கேட்கணும் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்லிக் கொடுக்குற ஜானத்தை நம்ம திருடமாக வாங்கிக்கிறது நிச்சய ஜானம் அப்புறம் ஷத்துன்னு என்ன அர்த்தம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம் என்னத்தை அழிக்கிறது அப்படின்னா நம்முடைய தவறான எண்ணங்கள் சம்சாரத்தை நாசம் பண்ணுறது சுருக்கமாக சொன்னால் இன்பத்தின் பொருட்டு புறச்சூழ்நிலையை புற மனிதர்களை புறச்சூழ்நிலையை புற மனிதர்களை புறப்பொருட்களை சார்ந்திருக்கும் தன்மையை அழிப்பது சந்தோஷத்துக்காக டிப்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த டிப்பெண்டன்ஸை நாசம் பண்றது டிஸ்ட்ராயர் ஆஃப் டிப்பெண்டன்ஸ் அப்படி சொல்லும் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறது சார்ந்திருக்கும் தன்மையை அழித்தலே இங்கே சம்சாரத்தை அழிப்பது என்ற என்ற பொருளாகும் நம்ம மனசுக்கு எப்போ பார்த்தாலும் இன்பத்தின் பொருட்டு எதையாவது சார்ந்திருக்கும் ஒரு குணம் இருக்கிறது அதை அழிக்கிறது அர்த்தம் எதையும் சாராத ஆனந்தத்தை உணர்ந்து கொள்வதன் மூலம் சார்ந்திருக்கும் மனப்பான்மையை நீக்குவது ஆக பரதந்திர நாசம் ஸ்வதந்திர பிராப்தி அதனாலதான் சன்னியாசிகளுக்கு ஒரு பேர் சரியான ஞானத்தோடு இருக்கிற சன்னியாசிகளுக்கு என்ன பேர் தெரியுமோ சர்வதந்திர ஸ்வதந்திராக சன்னியாசிகளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜாகிரதையாக புரிஞ்சுங்க சர்வதந்திர ஸ்வதந்திராக எல்லா வகையின் ஞானத்தை பெற்றுவிட்டதுனால அவர்கள் முழுமையாக சுதந்திரம் உடையவர்கள் முழுமையாக சுதந்திரம் உடையவர்கள் அக்கிரம் பண்ணுவான்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு எதை சார்ந்திருக்க வேண்டிய நிராசிரம் அவன் செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை ஒரு காரியம் பண்றதுனால ஒரு செயலை புரிவதால் அவன் இன்பம் அடைவதும் இல்லை ஒரு செயலை செய்யாததால் எந்த இன்பத்தையும் இழப்பதும் இல்லை கர்மகாண்டம் தப்பானதை செஞ்சால் அடி கிடைக்கும் சரியானதை செஞ்சால் பிரயோஜனம் கிடைக்கும் சரியானதை செய்யாமல் போட்டால் துக்கம் வரும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் ஆனால் சன்னியாசி ஜ்னானிக்கு அப்படின்னா செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லைன்னு நிறுத்தம் செய்கிறதுனால ஒன்று ஆனந்தமும் கிடையாது செய்யாததுனால ஒன்றும் துக்கமும் கிடையாது ஆனால் அஜானிக்கு அப்படி இல்லை செய்யலைன்னா வேலை செய்யலைன்னா துக்கம் வேலை செஞ்சால் ஆனந்தம் வேலை செய்தால் இன்பம் அஜானிக்கு வேலை செய்யலேன்னா துக்கம் அஜானிக்கு ஞானிக்கு வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டாலும் துக்கம் கிடையாது வேலை செய்யறதுனாலையும் துக்கம் இல்லை வேலை செய்யாம இருக்கிறதுனாலும் துக்கம் இல்லை நிறேனர்த்தேக நாஸ்ய சர்வூத்து கஷ்டி அர்த்தவியபாசிரய அப்போ ஷத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாதிட்டோம் உப நீருவின் அருகில் சென்று உறுதியான அறிவை பெற்று இன்பத்தின் பொருட்டு சார்ந்திருக்கும் தன்மையை அடியோடு அழித்தல் அதற்கு பேர்தான் உபநிஷத் என்று பெயர் இதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் நான் சுருக்கமாக இந்தளவில் அர்த்தத்தை சொல்லி இந்த உபநிஷத்துங்கிறது இதுக்கு பேர் தான் பிரம்மசாஸ்திரம் வேதாந்தம்னு சொன்னோம் வேதம் நிறைய இருக்குது அனந்தாவை வேதாக அப்படின்னு வேதமே சொல்லுகிறது இப்போ நமக்கு தெரிஞ்ச வேதம் நாலு வேதம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதருண இந்த நாலு வேதத்துலேயும் நிறைய கிளைகள் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இப்போ இங்கே படிக்கிறதே ஒரே ஒரு கிளை தான் அதுக்கே அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் முதல் மூலத்துக்கு அப்புறம் பதங்கிரமம் ஜடேகனம் அப்புறம் சலக்ஷனம் அதெல்லாம் அப்புறம் அப்போ இது வந்து என்ன சாக்கை என்ன சாக்கலை சாக்காங்கிறாங்க இங்கே இந்த நம்ம தைத்திரிய சாக்கா கட்டசாக்கா இது மாதிரி நிறைய கிளைகள் இருக்குது ஒரு ஒரு வேதத்துலேயும் நிறைய கிளைகள்லாம் இருக்குது நான் அதெல்லாம் சொன்னால் டைம் ஆகிடும் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பது கிளைகள் இருந்தது இப்போ வந்து நூற்றி கிளைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதுலேயும் ரொம்ப ரொம்ப சாரம் அஷ்டோத்தரம் சதம் அதுலேயும் சாரம் சூப்பாஃப்தி சூப்பாஃப்தி சூப்பு மாதிரி பத்து உபனிஷத்து அந்த பத்து உபனிஷத்தும் நாலு வேதத்தைச் சேர்ந்த உபனிஷத்துக்கள் இது பிரம்மசூத்திரத்தில் இந்த உபனிஷத் மந்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சிக்காக வேதவியாசர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பத்து உபனிஷத்துக்களையும் நாம் சிறப்பாக கருதுகிறோம் அதில் ஒரு உபநிஷத்து தான் இந்த முண்டக்க உபனிஷத் இந்த உபனிஷத் அதர்வண வேதத்தைச் சேர்ந்த உபநிஷத் ஆக இந்த உபனிஷத் அதர்வண வேதத்தை சேர்ந்தது முண்டக்க அப்படின்னு இந்த உபநிஷத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு இது எதுனாலன்னா இந்த இந்த உபனிஷத்தில் கடைசியில் ஒரு மந்திரம் இருக்கு சிரோவிரதம்னு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு அதாவது இந்த உபநிஷத்தை படிக்கிறதுக்கு வருகிற மாணவன் தலையில் இருக்கிற ரோமங்களை எல்லாம் நீக்கி முடியெல்லாம் நீக்கிவிட்டு தலையில் ஒரு நெருப்பு சட்டியை ஏந்தி கொண்டு குருவனிடம் வர வேண்டும் என்று ஒரு விரதம் சொல்லப்பட்டிருக்கு ஆகா சிரோவிரதம் அப்படின்னு அதுக்கு பெயர் ஆக இந்த விரதத்தை சொல்லிருக்கிறதுனால இப்படி ஒரு பேர் இதுக்கு வச்சுருக்காங்க இந்த விரதத்தை உடையவன் படிக்கிற ஒரு உபனிஷத் முண்டக விரதத்தை அனுஷ்டிக்கிறவன் படிக்கிற பிரம்ம வித்யன்னு அர்த்தம் உபனிஷத் ஈஸ் ஈக்குவல் டு பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா பூர்ண வித்யா அத்வைத வித்யா சத்திய வித்யா சொல்லுகின்றே இருக்கு ஆக இந்த உபநிஷத்துங்கிறது என்னன்னு கேட்டால் அது இயங்குறது இந்த உபனி இந்த பிரம்ம எப்படி வேலை பண்றதுன்னா வேதாந்த எப்படி வேலை பண்றதுன்னா குரு சிஷிய சம்பாத ரூபமாக ஜெடுத்து சம்சாரத்தை நீக்கிறது ஆகையினால உபனிஷத்துன்னு பேர் உபனிஷத்துங்கிறது என்னன்னா அது இயங்கு வேதாந்தம் இயங்குகின்ற தன்மையினால் வேதாந்தத்திற்கு உபனிஷத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது வேதாந்தமானது அது எவ்வாறு இயங்குகிறது என்கின்ற தன்மையின் மூலம் அதற்கு உபனிஷத் என்ற பெயரானது வைக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அது ஃபங்க்ஷனல் நேம் வேதாந்தம்ங்கிறது பொசிஷனல் நேம் உபனிஷத்துங்கிறது ஃபங்க்ஷனல் நேம் என்று சொல்லுவார் இந்த உபனிஷத்து வந்து இப்போ நிறைய இருக்குது இப்போ நாம் படிக்க போகிற உபனிஷத் முண்டக்க உபநிஷத் முண்டக்கம்னா முண்டன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா மொட்டத்தலைன்னு அர்த்தம் முண்டனம் மொட்டைத்தலை ஒழித்துவிடும் ஒழிப்பதற்காக வேண்டி மழித்தலும் நீட்டலும் ஒருத்தர் மொட்டை அடிச்சுக்கிறார் ஒருத்தர் வளர்த்துகிறார் இந்த முண்டனம் என்ன முண்டன்னு சொன்னு முண்டனம்னா மொட்டை அடிக்கிறது இந்த ரோமங்கள் அப்பப்போ தோன்ற மாதிரி தப்பான கருத்துக்கள் தோன்றிகிட்டே இருக்குமா மனசில் எதை சொன்னாலும் எத்தனை படித்தாலும் இந்த ராங் நோஷன் சொல்கிறோமே என்ன சொல் என்னவோ சொல்கிறார் சுவாமிஜி தேகம் நான் இல்லைன்னு சொல்கிறார் இந்த முழங்கால் வழியை பார்க்குறபோது தேகம் நான் இல்லைன்னு சொல்ல முடியலையே சொல்லத்தானே தோணும் சுவாமி சொல்கிறார் பாவம் விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப இதையே சொல்லின்ட்டுருக்கார் ஆனால் இந்த தேகம் நான் இல்லைங்கிறவோ ஒரு மாதிரி தான் இருக்குது நரைச்ச முடிய பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது பல்லெல்லாம் விழுந்துட்டே இருக்குது தேகம் நான் இல்லைங்கிறார் சொல்கிறது புரிகிற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த முண்டனம்ங்கிறத வந்து என்னது அடிக்கடி முடிக்கிற மாதிரி இது என்ன சொன்னாலும் எத்தனை தடவை எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் என்னும் மகந்தை தான் எள்ளளவும் மாறவில்லை பத்து உபனிஷத்து படிச்சுவிட்டேன் பிரம்மசூத்திரத்தை இருபத்தஞ்சு முறை திரும்ப இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டேன் இந்த பக்கம் அந்த பக்கம்னா நான் பூர்ணமாக பார்த்துட்டேன் பேஜ் விடாமல் பார்த்துட்டேன் எல்லா பேஜ்லேயும் ஃபுட் நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அதுக்கு ஒரு நோட்டை எழுதி வச்சு அதுலேயும் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லா சுவாமிகளோடையும் விடாமல் வச்சுருக்கேன் ஆனால் என்னவோ தெரியல இந்த முழங்கால் வரி வரும்போது அத்தையும் மரத்து விட்டுறது என்ன பண்ணுறது ஒரு சுவாமிக்கு கவலை நான் செத்து போன பிறகு எங்கே சமாதி வைக்கிறது எங்கே சமாதி வச்சா என்ன நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வைக்க வேண்டியதுதான் இல்லை இப்போ அதுக்கு இப்போ இருந்தே வேலை பண்ணணுமே இப்போ சமாதிக்கு குழி தோன்ற வேலையை நம்மளே பண்ணிட்டு ஏதோ பேர் ஒரு நிமித்தமாக பண்ணி வச்சுக்கிறது அது வேற விஷயம் ஆனாலும் வாஸ்தவமாக என்னன்னா தப்பான அபிப்பிராயம் தோன்றது இல்லையா அந்த தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி இதெல்லாம் முடி மாறி அது உபச்சாரம் அதுக்காக வேண்டி நீங்கள் இவ்வளோ முடி வச்சிருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ இருக்கான்னு என்ன கேட்கக்கூடாது ஒரு காலத்தில் படிச்சுட்டே இருந்தீங்களே இப்போ திட்டம் பார்த்தா இப்போ ரொம்ப நீளமாக வேறு இருக்கே இந்த பக்கம் வேறு முடி இங்கே வேறு முடி ஏன் இப்படி பண்ணிட்டீங்க புரிஞ்சுட்டுருக்கோம் அதனால் என்ன அந்த அதை அடிக்கடி அது அப்போ அவ்வப்பொழுது தோன்றுகின்ற தவறை நீக்கிறதுன்னு அர்த்தம் அவ்வப்பொழுது தோன்றுகிற தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிறதுக்கு பேர் தான் மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஞானேன முக்தி நத்து முண்டனேன அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு அதாவது கைக்கு அழகு தானம் கங்கணம் போட்டுக்கிறது இல்லை தானேன பாணீர் நத்து கங்கணேன உடம்புக்கு சுத்தம் வந்து சந்தனத்தை பூசிக்கிறதுனால இல்லை ஸ்நானத்தினால சுத்தி சந் நத்து சந்தனேன ஸ்நானேன சுத்திர் நத்து சந்தனேன மானேன திருப்தி நது போஜனேன நம்ம மரியாதையாக ஒழுக்கமாக வாழணும் பத்து பேர் நல்லவன் நினைக்கணும் அப்படி வாழணும் வெறும் சாப்பாட்டுனால திருப்தி கிடையாது மரியாதையினால்தான் திருப்தி மானேன திருப்திர் நத்து போஜனேன ஞானேன முக்தி நத்து முண்டனேன ஞானத்தினால்தான்ப்பா மோக்ஷம் மொட்டை அடிச்சிக்கிறதுனால இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்குது அதுக்காக கிராப் வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை ஓஹோ அதனால்தான் சொல்லிட்டார் அன்றைக்கே சொல்லிட்டாங்க மழித்தனும் நீட்டனும் வேண்டான்னு எதுக்காக சொன்னார்ன்னா வெள்ளக்கான வருவான்னு தெரியும் அதுக்காக இல்லைப்பா திருவள்ளுவரே பாரு ஜெடாமுடியோடு தான் இருக்கார் அந்த அர்த்தத்தில் சொல்ற ஆ முண்டக்கம்ங்கிறதுக்கு இந்த அர்த்தம் சொன்னேன் முண்டக்கம் அந்த கப்பிரத்தையும் நான் இப்போ விளக்கம்லாம் சொல்லலை முண்டனம் அப்படின்னா மொட்டைத்தலை அதுதான் சொல்கிறது அப்படிதான் இதை விளக்கம் சொல்லுவோம் அது உபனிஷத்துக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்கு அவ்வளோதான் நமக்கு இது ஒரு நல்ல ஒரு உபநிஷத் இது என்ன சொல்லுவார்கள்னா பூர்ணமான உபநிஷத் உபனிஷத்துலேயே முழுமையாக கருத்துக்களை விளக்குகிற உபனிஷத் அபூர்வம் இந்த உபநிஷத்து ஒரு முழுமையான உபனிஷத் அதர் நயத்தில் இன்னொரு உண்டு பிரஸ்னோபனிஷத் கைவல்ய உபநிஷத்து எடுக்கிறோம் அதுவும் அதரோநயத்தை சேர்ந்தது ஆனால் இந்த பத்துக்குள்ளே அது சேராது ஆ பிரஷ்னோபனிஷத்துன்னு இருக்குது அந்த உபனிஷத்தும் அதிருணவயத்தை சேர்ந்தது தான் இதுவும் அதிருணவயத்தை சேர்ந்தது இந்த உபனிஷத்தை படிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது நம்ம வந்து இப்போ இன்றைக்கி காலமர வகுப்பு ஆரம்பித்தாச்சு இந்த வகுப்பு ஆரம்பித்தாச்சு இன்னும் பதினாலாம் தேதி மத்தியானம் வரைக்கும் வகுப்புகள்லாம் இருக்குது இந்த வகுப்புகளில் நம்ம வந்து முழுக்க முழுக்க படிக்க போகிறது என்ன வித்தியே விஷயானந்த பிராப்தி சாதன வித்யை இல்லை ஆத்மானந்த சாதன பிராப்தி வித்யா ஆத்மானந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வித்தியை தான் இப்போ அபியாசம் பண்ண போகிறோம் ஆகையினால் நமக்கு விக்னங்கள் எப்போவுமே நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி அந்த விக்னங்கள்லாம் தடைகள்லாம் வராமல் முறையாக இந்த பதினாலு நாளும் தலைவலி காய்ச்சல் முதுகு வலி எல்லாம் வராமல் உருப்படியாக பாடத்தை படித்து அந்த விஷயத்தை நல்லா தியானம் பண்ணுறதுக்காக பகவானை அனு பகவான் பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம உட்காந்து படிக்கிறதுங்கிறது திருஷ்டமான பிரயத்தனம் ஆனால் அதுக்கு அதிருஷ்டமான அனுகிரகம் போகணும் திடீர்னு வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க கிளாஸ் போச்சு எனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு தலைவலி வந்துடுத்து அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இப்போ பிரார்த்தனை யாருக்குன்னா சொல்லித்தர்ற வார்த்தையாருக்குன்னு சேர்த்து தான் அவர் எப்படியோ போட்டு நமக்கு நல்லா இருந்தால் சரிண்ணா அது எப்படி முடியும் நானும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து விஷயத்தை நல்லா புரிஞ்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சக வீரியம் கரவா வகை என்று இன்னொரு உபநிஷத்தில் பிரார்த்தனை இருக்கு நாம் வந்து வித்யா சாமர்த்தியத்தோட படிக்கணும் திறம்பட கற்க வேண்டும் அப்போ அதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது என்ன அனுகிரகம்ங்கிறது பிரார்த்தனைங்கிறது பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கான கருவி பிரார்த்தனையின் மூலம் இறையருடை பெறுகிறோம் பிரார்த்தனைங்கிற சாதனத்தின் மூலம் ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுகிறோம் எப்படின்னா இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இந்த சோலார் எனர்ஜி இருக்குது இந்த சோலார் எனர்ஜி எங்கேயும் வியாபித்து தான் இருக்குது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு எல்லா ரூமுக்கும் மேலே வந்து இத்தனை ரூமுக்கும் அந்த சோலார் எனர்ஜியை எல்லாத்துக்கும் இந்த எல்லா ரூம்லேயும் வெந்நீர் வரணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த எனர்ஜியை எடுக்கிறதுக்கு கருவிகள் வேணும் அந்த கருவியை கொண்டு வந்து நிறுவி அதுக்கெல்லாம் வரும் அளவுகள்லாம் இருக்குது அப்போ தான் அது முறையாக பண்ணினா அந்த சூரிய சக்தியானது அதன் மூலம் கிரகிக்கப்பட்டு நமக்கு அது வந்து வெளிச்சமாகவும் ஃபேனாகவும் வருகிறது இப்பெல்லாம் வருதான் சோலார் எனர்ஜினால் லைட் எரியிறது சோலார் எனர்ஜினால் ஃபேன் ஓடுறது சோலார் எனர்ஜியை வச்சு எல்லாம் இது பண்ணுறோம் அதே மாதிரி பகவானுடைய அனுகிரகம் வந்து இந்த சூரிய சூரிய ஆற்றல் அப்படி தானே சொல்லணும் சூரிய ஆற்றல் கதிரவன் ஆற்றலோ என்னோன்னு போட்டுங்க சூரிய சக்தி அந்த சூரிய சக்தியை பெறத்துக்கு எப்படி இந்த கருவிகள் காரணமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த கருவி நமக்கு வேணும் அது பண்ணினா தான் அதுதான் நமக்கு என்ன ஆகும்னா இது அனுகிரகத்தினாலதான் சொல்லிகிட்டே இருப்போம் ஈஸ்வரனு அத்வைத வாசனா இறைவனுடைய அருள்னால தான் நமக்கு அத்வைதானே சித்திக்கும் ஆகையினால இந்த அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு சாந்தி பாடம் சாந்தி பாட்டம் சொன்னா பாடம்னு சொன்னாலே திரும்ப திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம் புன புனகா பட்டதி இது பாடகா மறுபடியும் மறுபடியும் சொல்றது சாந்திகின்னு ஒரு தரம் சொல்கிறது மாத்திரமில்லை சாந்திஹி சாந்திஹி சாந்திகின்னு மூணு சொல்றதுனால அதுக்கு பாடம்னு பேர் சாந்தியை மூன்று தடவை அது சாந்தி பாடம் என்று அழைக்கப்படுகிறது சாந்தி பாடம் என்றால் என்ன மூன்று முறை சாந்தி என்னும் சொல்லை கூறுதல் சாந்தி பாடம் என்றால் மூன்று முறை சாந்தி என்னும் சொல்லை கூறுதல் சாந்தி என்னும் சொல்லை திரும்ப திரும்ப சொல்வதால் அதற்கு சாந்தி பாட்டம் என்று பெயர் அந்த சாந்தி பாட்டத்தை ஒரு ஒரு உபநிஷத்தும் ஒரு கொண்டு போகிறது ஒரு ஒரு உபநிஷத்துக்கு ஒரு முறை சாம ஒரு முறை அசரணவயத்தில் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் பொதுவாக ஒரு கருத்து இருக்கு இப்போ நாம் முண்டக்கோ உபநிஷத்துடைய பிரார்த்தனைக்குரிய சாந்தி பாட்டத்தை இப்போ படிக்கிறோம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் கவனமாக சொல்லுங்கோ நான் வந்து சாதாரணமாக இதை சொல்ல சொல்கிறதில்ல நானே சொல்லிவிடுவேன் ஆனால் இன்றைக்கி சொல்ல சொல்கிறேன் நீங்கள் சொல்ல சரியாக வரலன்னா கேளு இல்லை சுரமெல்லாம் தப்பாக சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியாது சுரத்தை வந்து காப்பாற்றணும் அதுக்கு மரியாதை இருக்குது ஓம் பத்ரங்கருணேபிஹி ஸ்ருணுஜாம தேவாக பசியேம அஜிரங்கை துஷு வாசேம தியு ஸ்வீந்திரவா ओम ஸ்வூஷா விவே அரிஷ்ஷா உபநிஷத் பிரம்ம வித்தியை ஆத்ம வித்தியை உபதேசிக்கிறது இது மிகவும் சூக்ஷ்மமானது ஏனென்றால் விஷயானந்தத்தை சொல்லி கொடுக்கறது ஆத்மானந்தத்தோடு பார்க்கற போது அதி சுலபமான விஷயம் ஏன்னா புறத்தில் இருக்கிற இன்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு விளக்கங்கள் தேவையில்லை அகத்திலேயே ஆனந்தம் இருக்கிறது முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு திருமூலர் பாடினார் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் ஆனால் அகத்தில் கண் கொண்டு பார்க்கறது அவ்வளோ செலவம் இல்லை பிரம்மாண்டமான கட்டடங்களை எல்லாம் காட்டுறான் டிவியில் எல்லாத்தையும் பார்த்தானு பார்க்குறோம் துபாயில் இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கு பார்த்தா இந்த ஒரு பெரிய அற்புதமான கார் அப்படி நிறுத்தி வச்சு ரெண்டு பெண்கள் வண்டி போட்டுட்டு இப்படி நமஸ்காரம் மாதிரி காருக்கு விளம்பரம் பார்த்திங்களோ நீங்கள் பார்க்கல இப்போ எல்லாம் விளம்பரங்களையெல்லாம் எடுத்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு எல்லா பக்கமும் எடுத்துருக்காங்க அந்த ஹோல்டிங்ஸ்லாம் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜோபச்சாரம் பூவை போடுறது என்ன இது பண்ணுறது என்ன அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக என்ன அதுக்கெல்லாம் ரொம்ப அதுக்கு வந்து புத்தி விசேஷமாக வேணுமா அந்த பாருங்கள் இந்த பங்களாவை பார்க்குறதுக்கு எனக்கு சிறப்பான ஒரு புத்தி வேணும் அப்படின்னு சொல்லணுமா என்ன அது கூட தேவைப்படும் எப்படின்னா அது பாரு அந்த அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பார் இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பார் அந்த பூவை பார் இந்த பூவை பார் அந்த சாண்டியல்ஸை பார் சொல்லலாம் நம்ம கோயிலெல்லாம் அப்படித்தானே இருக்குது இந்த சிற்பங்களெல்லாம் பார் அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் தெரிகிறது ஆனால் இங்கே வித்தியாசமானது இங்கே வந்து என்னென்னா கண்ணால் பார்க்குற ஆனந்தம் இல்லை இது வரப்போகிறது உபநிஷத்தே சொல்லுவேன் அத்ரேசியம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் இந்த ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வேணும் நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து சொன்னாலும் என்ன சொல்லுங்கள் சுவாமிஜி அதுக்கப்புறம் போய் எதாவது சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற ஆனந்தத்துக்கு ஈடுனு கிடையாது இந்த பாதாமல்வா இருக்கே இந்த பாதாம் அல்வாவில் அழகாக கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு காலம்புரை கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த பொங்கல் காலம்புரை பொங்கல் மத்தியானம் தயிர் சாதம் அதுக்கு ஈடு என இந்த உபரிஷத்து கிடையாது வாஸ்தவம் தான் என்ன இருந்தாலும் அந்த தயிர் சாதத்துக்கு ஈடு ஆகுமா இது அது உடனே தெரியுது இல்லையா சாப்பிட்ட உடனே தெரியுறது நீங்கள் சொல்ல சொல்ல வருது அதுவும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வரும் ஆனாலும் சந்தோஷமாக சாப்பிட்டு போதே சந்தோஷமாக இருக்குது அந்த தயிர் சாதம் நாக்குக்குள்ளே போகிற போது ஆகாஹா என்ன ஆனந்தமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அது வச்சுகிட்டேதான் இருக்க முடியறது இன்னொரு இன்னொரு வாய் தள்ள வேண்டியிருக்கு அதுதான் அங்கே ஆனந்தமாக இருக்குது அதுவே கொஞ்சம் நேரம் இருந்தால் போருமேன்னா ஒரு தொண்டை ஃபுல்லாக வழியை வாங்கிட்டான் அப்புறம் அந்த நான் அது உள்ளே தள்ளணும் அடுத்த தடவை போட முடியும் அதுவே அங்கேயே இருந்துன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து நறுவது நாக்கிலேயே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க எத்தனை நேரம் வச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஆஹா திரும்ப திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் கழித்து அது என்னமாதிரி இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பயிடுவது அதுக்கப்புறம் அடுத்த வாய் தள்ளணும் அடுத்த வாய் தள்ளணும் அதுக்குள்ள தொண்ண தீர்ந்து போயிடும் தீந்து போயிடுத்து அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் கிடைக்கும் ஆனா இது எப்படினா இது உள்ள இந்த ஆனந்தத்துக்கு ஒரு சாதனமும் இல்லையே எந்த கருவியினால் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க போறோம் இது வந்து புத்தியினால இந்த ஆனந்தத்தை பெற போறோம் கிருஷ்ணர் சொல்றார் சுகம் ஆத்தியந்தம் எத்தது புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் ஆறாவது அத்தியாயத்தில் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கார் கிருஷ்ணர் சுகமாத்தியந்த எத்தது அது ஆத்தியந்த சுகம் புத்தி கிராஹ்யம் புத்தியினால் கிரகிக்கப்படுவது அது என்ன ஒப்புயர்வற்றது அத்தீந்திரியம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது அப்பேற்பட்ட சுகத்தை சொல்றார் கிருஷ்ணர் ஆக இந்த புத்தியினால கிரகிக்கிறதுக்கு நமக்கு நிறைய அனுகிரகம் வேணும் அதுக்காக பிரார்த்தனை பண்றோம் என்ன பிரார்த்தனைனா நம்ம சாஸ்திரங்களில் நம்ம உடம்புல உடம்புக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் நிறைய இருக்கிறதா நாம் நம்புகிறோம் சாஸ்திரம் உபதேசம் பண்ணியிருக்கு நம்புகிறோம் என்ன வேதம் சொல்லியிருக்கு வேதத்தோட உபதேசம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாம் இந்திரோ மே பலே ஸ்ருதா எனக்கு பலமாக இந்திரன் இருக்கான் அப்புறம் என்னென்னா சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ருதா சந்திரமா மே மனசி ஸ்ருதா திசோ மேத்திரேஸ் ஆர்ஜன்யோ மே மூர்த்னிஸ்ருத ஆத்மா ஆத்மிஸ்ருதா ஈசானோ மே மன்யிருத்தரீரம் முழுக்க தேவதைகளாக நம்ம தியானம் பண்ணுறோம் ஒரு ஒரு சரீரத்தையும் தேவத்தைகள் அனுகிரகம் இருக்கு அந்த தேவதைகளுக்கு நாம் மரியாதை பண்ணிகிட்டே இருக்கணும் அல்ல உபனிஷத் பிரார்த்தனை பண்ணுகிறது பதிரங் கருணேபிஸ்ருணுயாம தேவாக ஹே தேவாக தேவாகான்னா தேவன்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தேவனேன்னா இந்த அந்த தேவனே இல்லை கிறிஸ்துவ தேவனே இல்லை தேவனால் கைகூடும் தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறாங்க நம்ம சொற்களை பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் தேவாகான்னு சொன்னால் ஒளி பொருந்தியவர்கள் ஞான பிரகாசம் மிக்கவர்கள் அவங்க நிறைய புண்ணியத்தை பண்ணி அந்த தெய்வ பதவி அடைந்திருக்கிறார்கள் ஆஹா தேவர்கள்லாம் என்ன பண்ணணும் ஹே தேவாக தேவாகன்னா ஓ தேவர்களே ஸ்ருணியாம நாங்கள் கேட்போமாக எங்கள் காதுகள் நன்றாக கேட்கும் ஆற்றலை உடையதாக இருக்க வேண்டும் ரெண்டு காது கேட்காத சந்திச்சுட்டான் ஒருத்தன் உன்னை பார்த்து கேட்டான் எங்கே மார்க்கெட்டுக்கு போகிறையா அப்படின்னாங்க இல்லை மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்க ஓஹோ நீ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு நினச்சே நான் எப்படி இருக்குது பண்ண ரெண்டு பேரும் கரெக்டாக தான் பேசியிருக்கான் நான் இவன் பேசுகிறதே கேட்க எங்கே மார்க்கெட்டுக்கு போகிறையான்னு இவன் கேட்க இல்லை இல்லை நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு அவன் சொல்ல அவன் ஓஹோ நீ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு நினச்சே நான் ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுண்ணான் காது வந்து கேட்குற சக்தி வேணுமே வேதாந்தம் படிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அது கர்மகாண்டத்துலையாவது ஏதோ சுவாக பூஜை கீஜெல்லாம் பண்ணிட்டு காது கேட்கட்டாலும் பரவாயில்லை வச்சுங்க அதுக்கும் மந்திரம் கேட்கணுங்கிறது வேறு விஷயம் இங்கே அப்படி இல்லை வாய ஒரு வார்த்தையும் ஒரு சென்டென்ஸும் புரியணும் மார்க்கெட்டு போகிற ஜோக்கை சொன்ன உடனே யாரோ ஒருத்தர் சிரித்த உடனே ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார்னு வச்சுங்கண்ணே அப்படி என்னத்துக்கு எதுக்கு சிரிச்சிங்க இந்த மார்க்கெட்டுக்கு போகிற ஜோக்கு சொன்னார் சுவாமி ஓ காது கேட்குற சக்தி நல்லா இருக்கணும் முதல்ல இது ஸ்ருணியாமன்னா என்ன அர்த்தம் கேட்போமாக ஞாபகம் வச்சுங்க இதில் ஒரு சூட்சம் இருக்குது ஒரு இந்திரியம் இல்லாத போது அந்த இந்திரியத்தோட பெருமை தெரியும் நமக்கு அது இருக்கிற போது தெரிய தெரியாது அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவோடய பெருமை தெரியறதோ நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி நான் நினைக்கிறேன் உங்களுக்கெலாம் எப்படியோ தெரியல இல்லாமல் தான் நல்லது மனைவி மனைவியினுடைய பெருமை கணவனுக்கு எப்போ தெரியும்னா இல்லாத போது சகாயம் பண்ணாத போது தெரியும் நல்லது சில பேர் வந்து போனால் சந்தோஷம் சில பேர் வந்தால் வருத்தம்னு வந்தால் சந்தோஷம் சில பேர் போனால் சந்தோஷம் சில பேர் வர்றேன்னு சொன்னாலே துக்கம் வரப்போறேன் அப்படின்னு சொன்ன ஐயோ வர ஆணையாம காது நன்றாக கேட்க வேண்டும் எதை கேட்கணும் அதுதான் அடுத்த கேள்வி எதை கேட்கணும்ப்பா ஸ்ருணையாமனு சொன்னால் இந்த இந்த இண்டியன் பாலிடிக்ஸா இண்டியன் பாலிட்டிக்ஸாக இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸாக ஒரே கரப்ஷன் அது இதுன்னு ஆயிரத்தெட்டு இருக்குது இது போய் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமாக்கும் இது தினம் இருக்குது விழுந்திருந்தால் இதுதான் சமாச்சாரம் டிவியில் செய்திகளை கேட்குறதுக்காக இந்த ஹே தேவாகா நியூஸ் ஸ்ருணையாமல் சம்மக் சுருணையாமல் ஓ தேவர்களே டிவியில் சொல்லப்படும் செய்திகளை நாங்கள் நன்றாக கேட்பதற்கு அருள் புரிவீரா அவர்கள் பேசும் தமிழை புரிந்து அருள் புரிவீரா அப்படிதான் கேட்கணும் ஆஹா ஸ்ருணியாமான்னு இங்கே நல்லா சொல்லிட்டார் பத்ரம் ஸ்ருணியாம பத்ரம் ஸ்ருணியாமன்னா என்ன அர்த்தம் நாங்கள் மங்க பத்ரம்னா மங்களம் பவித்ரம் பவித்ரா பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்கலம் சரி பத்ரம் ஸ்ருணியாமன்னு சொன்னால் நல்லதெல்லாம் கேட்கணும் நாங்கள் அப்படின்னா ஒரு ஃபோன் வந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ கார் விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறோம் காதில் பேசுறதுல பத்திரமா எடுத்த உடனே என்னவோ பாட்டு கேட்குது திடீர்னு அதெல்லாம் நான் வர்ணிக்கலை திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பாட்டு கேட்குறது ஏ அப்புறம் அது மாத்திரமில்லை ஏன் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் என் ஃபோன்லேருந்து ஒரு சினிமா பாட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் வந்திருக்கா இல்லையா ஏன்னா சுவாமி போனால் இந்த பாட்டு வருது ஏன்னோ என்னவோ பாட்டு வச்சுங்களேன் பாட்டு கூட சொல்ல கண்டுபிடிக்க யோசிக்க தெரியல ஏதோ ஒரு பாட்டு வருதுன்னு வச்சவங்க கூட அந்த பாட்டு வர்றதப்பா அப்படின்னா சுவாமியார் ஃபோனில் இந்த மாதிரி பாட்டுலாம் இது நான் என்னோடய ஃபோனில் ரிங் அடிக்கிற போதும் ஒன்று இந்த நார்மல் சவுண்ட் தான் போகிறதுக்கும் ஒன்று தான் நினைக்கிறேன் ஒரு தட வந்துருது அப்புறம் அவன் ஃபோன் ஆஃபீஸில் சொல்லி சொல்லி எதுக்கே அது போட்டேன் இது நான் எல்லாருக்கும் போட்டேன் அப்படிங்களா அதை நிறுத்த வைக்கிறதுக்கு பட்ட பாடு அடுத்ததான் சொல்ல வேண்டும் நம்ம திரும்ப திரும்ப என்னப்பா திரும்ப அந்த பாட்டு கேட்குது கேட்குதுன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நிறுத்துறாங்க பத்ரம் ஸ்ருணுயாம பத்ரம்னா சாதாரணமாக உலக வாழ்க்கை விஷயங்கள்லாம் இருக்கட்டும் அதில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னாங்க நல்ல வார்த்தை குழந்த பிறந்திருக்குன்னு சொன்னாங்க நல்ல வார்த்தை அப்படிங்கிறோம் அப்புறம் அவர் போயிட்டாருனே இது அமங்கலமான வார்த்தைங்க ரொம்ப மங்களம் அது ஆனால் அது வந்து போயிட்டாருன்னா அது வந்து அமங்கலம்னு நினைக்கும் அதெல்லாம் லௌக்கிக விஷயங்கள் தர்ம விஷயங்களில் வேணால் அப்படி இருக்கலாம் இங்கே மங்களம் என்ன தெரியுமோ சைத்தன்யந்தான் மங்களம் ஆத்மான்னு அர்த்தம் பத்ரம் சுனியாமன என்ன அர்த்தம் ஆத்மாவை பற்றிய தெளிவான அறிவை நாங்கள் நன்கு கேட்போமாக இதை சொல்கிறதுக்கு இதெல்லாம் கேட்க வச்சேன் பாருங்க நேர சொல்ல வேண்டியதானேங்கலாம் இதுதான் கம்பேரிசன் அப்போ புரியும் ஒப்பிட்டு சொன்னால் புரியும் உலக வாழ்க்கையில் வந்து அவமாம் பண்ணுற அக்கிரமம் அந்நியாயம் அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதை கேக் கேட்க கேட்க என்ன ஆகும் நம்ம புத்தி மோசமாக போயிடும் ஏன்னால் மனசுக்கு எது போய் சேர்றதோ அதை பொறுத்து மனசு அதை நினைக்கும் இப்போ அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தா மனசு அரசியலை பற்றியே நினைக்கும் வீட்டில் இருக்கிற விவகாரத்தை பற்றிலாம் நினச்சா இப்போ கரண்ட்டு பிரச்சனையை பற்றி நினச்சா அதே நினைக்கும் மனசு அதில் இதெல்லாம் நினச்சின்னு இருக்கிறதுக்காக இந்த ஜென்மா கொடுக்கப்படவில்லை ஆகவே என்ன பண்ணுறதுன்னா பத்ரம் மோக்ஷாஸ்திரம் சுணுயாம வேதாந்த சாஸ்திரம் சமயக் சுணுயாம நன்றாக நாங்கள் கேட்போம் ஆக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் குருநாதரும் அதை பற்றியே பேசுவார் குருநாதரும் பத்ரம் வதந்து பத்ராணி வதந்து மங்களகரமான விஷயங்களையே அவரும் சொல்லுவார் ஆக மங்களகரமான நாங்களும் கேட்போம் இந்த இடத்துல மங்களங்கிறது என்னது மோக்ஷம் மோட்சம்தான் மங்களம் இங்கே வந்து அர்த்தம் மங்களம் இல்லை நிறைய கோட்டி கோடி ரூபாய் வந்திருக்குன்னா அது மங்களம் இல்லை அமங்கலம் காமம் அமங்களம் வேதாந்த திருஷ்டியில ஜன்மத்தை கொடுக்கறதுனால புண்ணியமும் கூட அமங்கலம்தான் புண்ணியம் வந்து மறுபடியும் பொன் விலங்கை பூட்டுவதால் புண்ணியமும் இங்கே அமங்கலமாகும் நமக்கு ஆனந்தத்தை கிடையாது அது விஷயானந்தத்தை தானே கொடுக்க போறது புண்ணியம் வந்து விஷயானந்தத்தை கொடுத்தாலும் பந்தத்தை தானே உண்டு பண்ண போகிறது ஆகவே இங்கே பத்ரங்கிறதுக்கு சைதன்யம் ஆத்ம ஜானம் நிறைய சொல்லலாம் எங்கே சொல்லியிருக்குன்னா பத்ரயா முத்ரையா பத்ரயா முத்ரையா பத்ரயாங்கிறான் அப்படி சொல்லாவிங்க பத்திரதும் இல்லை அடிக்கிறதும் இல்லை போட்டுறதும் இல்லை யோ முத்ரையா பத்ரயான் நான் நம்ம தமிழ் இது சம்ஸ்கிருதம் இப்படி கொலை விஷ் பசியாரிய பித்திருத்தா பாலியதி ஜா் ஆதி தர்வாஸ்வாஸ்வியஸ்வனுமானுர்தம் சதாத்மா பிரகீகோ தோ முதிரமுதிமுக் அஹா பத்ரம் இசுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடி சொல்லையா உங்களுக்கு பத்ரங்கிறதுக்கு திடீர்னு எங்கேருந்து இந்த மாதிரி அர்த்தம் சொல்கிறார் இவர் அப்படின்னா பத்ரமுத்ரா இஸ் ஈக்குவல் டு சின்முத்ரா இங்கே அந்த பத்ரம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சைத்தன்யம்னு அர்த்தம் சைதன்ய ஞானம் ஸ்ருணுயாம சைத்தன்யம்னா ஆத்மாவோட ஸ்வரூபம் சைத்தன்யத்தை பற்றின ஞானத்தை தெரிந்து கொள்வோமா கேட்போமா பத்ரம் ஸ்ருணுயாம மாலையில் ஸ்ருணுயாம என்று முடிக்கிறேன் அஹ் பங்கேயாம தேவ இந்த அளவிலே பூர்த்தி பண்றேன் மாலை வகுப்புல சாந்தி பாட்டத்தினுடைய மற்ற வரிகளுக்கு எல்லாம் நாம் அர்த்தம் பார்க்கலாம் ஓ பதிரங்கர்ணேணும தேவா பதிரம் பசியே மாக்ஷபிராஹிரைரங்கை சுஷ்டுவாகம்சனும தேவஹிதஞ்சதாயு ஸ்வந்திரோ வவா ஸ்வூஷா விஷவே நத்தர் அரிஷ்டேமிஸஸ் ஓம்ாதி மூத்தி எல்லாம் வாழி அருள் வாயும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ாதி ஹரி ஓம் ஆதிகுருநஸ்வீக்கி